முத்து முத்தாக உதிரிகிறது சரித்திரத்தை மாற்றிய எண்ணங்கள் என்ற தலைப்பில் டாக்டர் உதயமூர்த்தி எழுதிய வார்த்தைக்கு அப்பாற்பட்ட ஒருவித சக்தி மூலம் மிருகங்கள் உணர்ந்து கொள்கின்றன ஓர் ஊரில் நாய்களை பட்டியலில் விட்டுவிட்டு சொந்தக்காரர்கள் வெளியூர் சென்றார்கள் அவர்கள் திரும்பி வரும் நாளன்று பட்டியலில் இருந்த நாய்கள் மிக சாதாரண முறையில் குறைத்ததையும் பழகியதையும் தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்ததையும் பட்டிக்காவர்கள் கண்டார்கள் பிளாரிடா என்ற மாநிலத்தில் டால்பின் எனப்படும் சுறா போன்ற ஒரு வகை மீன்களை வளர்த்து பழக்கப்படுத்தி சோதனைக்கு உபயோகித்து வந்தார்கள் ஒரு அவற்றை கொண்டு கடலில் விட்டுவிடுவது என்றும் இனி அவை சோதனைக்கு தேவையில்லை என்றும் தீர்மானித்தார்கள் அன்றிலிருந்து அங்கிருந்த சில டால்பின்கள் உணவருந்த மறுத்துவிட்டன நான்கு நாட்களில் தங்களை பட்டினி போட்டு மாய்த்துக் ஏனெனில் அவை அவ்வளவு அன்புடன் வளர்க்கப்பட்டவை அவற்றால் பிரிவை சகிக்க முடியவில்லை எண்ணங்கள் பிற உயிர்களிடம் வாய்ச்சல் மூலம் மட்டும்தான் பரவுகின்றன என்பதில்லை ஏதோ ஒரு தனிச்சக்தியாக அவை பரவுகின்றன சோவியத் ரஷ்யாவில் மனம் பற்றிய ஆராய்ச்சி அதிகம் நடைபெறுகிறது அவர்கள் மனத்தை ஒரு ஜீவ ரேடியோ என்று அழைக்கிறார்கள் மனம் மூலம் மாஸ்கோவில் இருந்து செய்தி அனுப்பினார்கள் இதை பற்றி அறியும் அமெரிக்க அரசாங்கத்திற்கு கவலை ஏற்படுகிறது ஏனெனில் தனது சோதனை சாலையில் அமர்ந்த வண்ணம் ஒரு ரஷ்ய மன விஞ்ஞானி அமெரிக்க ஜனாதிபதியின் மனதில் ரஷ்யாவை பற்றி என்ன எண்ணங்கள் ஓடுகின்றன என்று எளிதில் அறிந்து கொள்ளக்கூடும் பிறகு மாற்றுக்கு தன் எண்ணம் ஒன்றை செலுத்தி அமெரிக்க ஜனாதிபதியின் மன ஓட்டங்களை மாற்றிவிட முடியும் இவையெல்லாம் கற்பனை அல்ல நாளை நிகழக்கூடிய என்ற இஸ்ரேல்காரர் ஒரு சமயம் தமது மன எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி ஒரு உலோகத்தொன்றை வளைத்து காட்டினார் எங்கள் நமது உடலை மாத்திரம் பாதிப்பதில்லை பாதிக்கும் ஊடுருவோம் ஏன் வலிமைப்படைத்தவை அவை ஆகவேதான் நாம் என்றும் நல்ல எண்ணங்களை பரவவிடுவது நல்லது உண்மையிலேயே நம்மிடம் பெரிய ஜீவரேடியோ இருக்கிறது மனம் என்ற அந்த ஜீவரேடியோ மூலம் நாம் உற்சாகத்தையும் தைரியத்தையும் மகிழ்ச்சியையும் பரப்பலாம் நாமும் மகிழுடன் இருக்கலாம் அல்லது நமது வானொலி மூலம் அழுகுரலை துக்கத்தை இயலாமையை பரப்பிக்கொண்டிருக்கலாம் இதன் மூலம் நாமும் நொந்து பிறரையும் நோகச் செய்யலாம் நமது நாடு மகத்தான தலைவர்களை வழங்கியிருக்கிறது காந்தி நேரு பாரதி அண்ணா என்று அவர்கள் வழங்கிய எண்ணங்கள் எல்லாம் புனிதமானவை உயர்ந்தவை உண்மை நேர்மை வீரம் இனிமை என்று எல்லாம் மகத்தான எண்ணங்கள் நாம் இதை நினைவில் கொள்ள வேண்டும் புத்தரின் எண்ணங்களால் சரித்திரம் எப்படி மாறியது என்பதை எண்ணி பாருங்கள் புத்தர் தம்முடன் எண்ணங்களை தவிர வேறு என்ன கொண்டு வந்தார் என்பதையும் சிந்தித்து பாருங்கள் எப்படி ஐரோப்பிய சமுதாயத்தை மாற்றி அமைத்தது என்பதை எண்ணி பாருங்கள் அப்ரகாம் லிங்கன் காந்தி என்று இவர்கள் எல்லாம் எப்படி சில எண்ணங்களுடன் உலகின் சரித்திரத்தை மாற்றி அமைத்தார்கள் என்பதை யோசித்து பாருங்கள் பாரதி பாடினார் தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று வாட பல செய்து அத்தகைய கீழான எண்ணங்களால் உங்கள் உள்ளம் என்ற கோயிலை நிறைக்க வேண்டாம் நல்ல எண்ணங்களை உள்ளே விடுவோம் அதனால் நாமும் உயர்வோம் நாடும் உயரும்